அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் செயல் வகையில இது ஆறாவது குரட்பா ஒரு காரியத்தை செய்யும் பொழுது செயலை செய்யும் பொழுது அது முடிவதற்கான முயற்சியையும் நடுவிலே உண்டாகும் இடையூறுகளையும் பின் உண்டாகும் பயனையும் அறிந்து செயல் புரிவாயாக இதுதான் இந்த குரட்பா முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் கொஞ்சம் விளக்கம் பார்க்கலாம் முயற்சிக்கேற்ற பயன் இருக்க வேண்டும் இடையூறுகளை களைந்து மேல் செல்லும் ஆற்றல் வேண்டும் அவ்வாறு இருந்தால்தான் மேற்கொண்ட வினை நிறைவு பெறும் பயனுடையதாகவும் இருக்கும் பார்த்து செயல் என்பது முன் செய்தார அனுபவங்களை பார்த்து என்றும் தானே தன் அறிவுக்கண்ணால் அறிந்து என்றும் பொருள் கொள்க அதாவது நாமளும் நம்முடைய புத்தியை வச்சு யோசிக்கணும் ஏற்கனவே யாராருக்கு இந்த விஷயத்தில் என்னெல்லாம் அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கோ அதையும் தெரிஞ்சுக்கணும் பகவத்கீதையில் பகவான் பதினெட்டாம் அத்தியாயத்தில் இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் செயலை பற்றி பேசுறபோது சொல்லுகிறார் அனுபந்தம் கஷயம் பும்சாம் அனவேக்ஷ பௌருஷம் மோகாதாரபிய கர்ம எத்தாம செயலோட பலனையும் அதோட நஷ்டத்தையும் துக்கத்தையும் தன்னுடைய சாமர்த்தியத்தையும் நினைச்சு பார்க்காம ஏதோ ஒரு மயக்கத்தினால மயங்கி போய் மோகத்தினால எந்த ஒரு காரியம் தொடங்கப்படுகிறதோ அது தாமசம் அப்படிங்கிறார் பகவான் அதை யோசிச்சுட்டு பண்ணணும்னு அர்த்தம் எல்லாம் யோசிக்கணும் எப்படி பண்ணணும் இதை முடிஞ்சால் என்னெல்லாம் நன்மையெல்லாம் கிடைக்கும் இதுக்கு என்னெல்லாம் இடைஞ்சல் வரக்கூடும் வந்தால் அதை அப்படி எப்படிலாம் நாம் அதை கையாள வேண்டியிருக்கும் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிலாம் அதை யோசிச்சுட்டு பண்ணணுங்கிறதான் விஷயம் பழமொழி நூற்றி பாடல் சொல்கிறது தற்றூக்கி தன் துணையும் தூக்கி பயன் தூக்கி மற்றவை கொள்வ மதிவல்லார் அற்றன்றி யாதானும் ஒன்று கொண்டு யாதானும் செய்தக்கால் யாதானும் ஆகிவிடும் அறிவிற் சிறந்தோர் தன்னால் இக்காரியங்கள் முடியுமா என்று முதலில் ஆராய்ந்து தனக்கு துணையாக இருப்பவர்களையும் ஆராய்ந்து செய்தால் ஏற்படும் பயனையும் ஆராய்ந்து அவற்றை மேற்கொள்வர் அங்னம் ஆராயாமல் ஏதோ ஒரு செயலை மனம்போன போக்கில் செய்தால் நினைத்ததற்கு மாறான பயன் ஏற்பட்டு துன்பமே மிச்சமாகும் முடிவும் செயலை தொடங்கும் போது அதை முடிப்பதற்கான முயற்சியையும் அச்செயலாற்றும் போது வரும் இடையூறுகளையும் முற்றியாங்கு அவ்விடையூறு நீங்கி அச்செயல் முடிந்த பின் எய்தும் பெறக்கூடிய படுபயனும் பெரும் பயனையும் பார்த்து ஆராய்ந்து பார்த்து செயல் அெயலை செய்ய வேண்டும் செயலை தொடங்கும்போது அதை முடிப்பதற்கான முயற்சியையும் அச்செயலை ஆற்றும் போது வரும் இடையூறுகளையும் அந்த இடையூறுகள் நீங்கி அந்த செயல் முடிந்தபின் பெறக்கூடிய பெரும் பயனையும் ஆராய்ந்து பார்த்து அச்செயலை செய்ய வேண்டும் முயற்சி இடையூறு பலன் இம்மூன்றையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் உள்ளார்ந்த பொரு முடிவும் இடையூறும் பார்த்து செயல் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனித தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து